அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன் சொற்களால் மாத்திரம் இல்லாமல் மற்ற உயிர்களுக்கு தீந்து நினைக்காம உண்மையான வழியில் ஒருவன் வாழ்வானே ஆனால் அப்படிப்பட்ட நல்லவன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களாலும் நல்லவன் இனிமையானவன் என்று உண்மையாகவே உளமாறப் போற்றப்படுவான் என்பதுதான் இந்த திருக்குறளுடைய பொருள் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுவானே ஆனால் உலகத்தார் உள்ளத்துலெல்லாம் அவன் இருப்பான் இந்த உள்ளத்தால் அப்படின்னும் ஒழுகின் அப்படின்னு சொன்னதுனால இந்த உண்மையும் மெய்மையும் இந்த இரண்டும் வாய்மையோடு பிணைக்கப்பட்டன ஆகையினால் மனசுனாலையும் பேச்சு நாளையும் உடம்பாலையும் மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யாத நல்லவன் எல்லா உயிர்களுக்கும் இனிமையானவனாக இருப்பதுங்கிறது அனைவருக்கும் ஏற்புடைய விஷயம் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு சொன்னதுனால எப்பொழுதும் எந்த இடத்தும் எல்லோரும் அவனையே சிறப்பித்து போற்றுவார்கள் என்பதுதான் குறிப்பு இதனால் இகலோக பலன் என்று சொல்லப்படுகிற இம்மை பயனான பாராட்டும் பரலோக பலன் என்று சொல்லப்படுகிற மறுமை பயனான அருளுடைமை அதாவது இந்த உலகத்திலேயே மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய தன்மை ஒரு சேர வாய்மையினால் கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் ஆக இகலோக பலமும் பரலோக பலமும் இம்மை பயனும் மறுமை பயனும் பொய் இருக்க இருக்கக்கூடிய ஒரு குணத்தினால் கிடைக்கும் என்பது அர்த்தம் குறிப்பாக இந்த குரலில் பொய்பேசாமல் இருக்கிறதுனால இகலோக பலனை சிறப்பாக சொல்லியிருக்கிறார் உள்ளத்தால் அப்படிங்கிற சொல் ரொம்பவும் கவனித்து பார்க்கணும் தன்னுடைய மனசுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது பொய்யோட வகைகளை ஆராய்ச்சி பண்ணினா உள்ளத்தினால் பொய்க்கிறது உரையால் பொய்க்கிறது செயலால் பொய்க்கிறது மற்றவர்களால் பொய்த்தல் அப்படின்னு சொல்லி அது நாலு வகைப்படும் பிறரை வஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மனசால் இருக்கிற பொய் இது அதான் வெளியில் காமிச்சுக்கிறது இல்லை ஆனால் மனசுக்குள்ளே அந்த கெடுதல் கெட்ட எண்ணம் இருக்குது நிகழாததை நிகழ்ந்ததாக கூறுறது அது வாயால் சொல்கிறது பொய் வேஷம் போடுறது அது செயலால் பண்ணுறது அது மாத்திரம் இல்லை இல்லாததையெல்லாம் இருக்கிறதாக கற்பனை பண்ணி எட்டுக்கட்டி புகழ்ந்தோ அல்லது இகழ்ந்தோ பேசுறது அதை மௌனமாக நம்ம கேட்குறோம் பாருங்க அதுவும் பொய் தான் இப்படி பொய்யினுடைய வகைகளை பிரித்திருக்கிறார்கள் இது மிகவும் நுண்மையான ஒரு விஷயம் கவனமாக புரிஞ்சுக்கணுது உள்ளத்தாலும் பொய்மை இல்லாதவனே தெய்வீகமானவன் தன்னஞ்சறிவது பொய்யற்கன்லாம் சொன்னார் இல்லையா முன்னால் அவன் கடவுளுக்கு நிகரானவனாக ஆகிறான் கடவுளுக்கு மெய்யன் அப்படின்னே ஒரு பேர் இருக்கிறது பொய்யர்தம் பொய்யன் மெய்யர்தம் மெய்யன் என்று சொல்லுவார் மாணிக்கவாச்சகர் முண்டகோபனிஷத் சொல்கிறது வாய்மையாழன் மனதை வெற்றி கொள்ளுகிறான் பொய்யன் அல்ல சத்தியமேவ ஜெயத்தே நான் ரித்தம் மகாபாரதம் அனுசாசன பருவம் உபதேசிக்கிறது சத்தியம் தவறாமல் வாழ்பவன் உலகை நிலை நிறுத்துபவன் ஆகிறான் சத்தியே சர்வம் பிரதிஷ்டிதம் என்று வேதமும் சொல்லுகிறது தாய்மானவர் பாடலிலே காண்கிரோம் பொய் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே பொய்யிலா மெய்யரறிவில் போத பரிபூர்ண அகண்டிதாக்காரமாய் போக்குவரவற்ற பொருளே என்று சின்மயானந்த குரு என்கிற தலைப்பிலே பாடியிருக்கிறார் இனி பதவுரையை படிக்கலாம் ஒருவன் இதை வந்து நாம் ஒருவன்கிறத முன்னாடி சேர்த்துக்கணும் ஒருவன் உள்ளத்தால் தன் மனதிற்கு முரண்படாமல் அறிந்தே பொய்யாது பொய் பேசாமல் ஒழுகின் வாழ்வானேயானால் அவன் அவன்கிறத சேர்த்துக்கணும் உலகத்தார் அறிவிலும் பண்பிலும் உயர்ந்து விளங்கும் மக்களுடைய உள்ளத்துள் எல்லாம் ஆழ்மனங்களில் எப்பொழுதும் உளன் நிலைத்திருப்பான் தன் மனதிற்கு முரண்படாது அறிந்தே பொய்ப்பேசாமல் ஒருவன் வாழ்வானேயானால் அவன் அறிவிலும் பண்பிலும் உயர்ந்து விளங்கும் மக்களுடைய ஆழ்மனங்களில் எப்போதும் நிலைத்திருப்பான் உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன்